இவ எ சொன்னும் அவர் தட்டவே மாட்டார இப்படியே எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாரான் இந்த பையனும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அப்பா கிட்ட எதுனாலும் கேட்டு கேட்டு வாங்கிக்குவனா இப்ப கூட ரீசெண்டா ஏதோ ஜி ஒரு மொபைல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட அவன் கேக்கிறானா டேடி டாடி இந்த மாதிரி புதுசாக ஒரு மொபைல் வந்திருக்கு சூப்பராக இருக்கு டாடி அது தேர்ட்டி தான் டாடி எனக்கு இப்போ அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிருவேன் செம்மையா இருக்கு எல்லா ஃபியூச்சர்ஸும் அதில் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட வாங்கிட்டான்னா இப்படியே வந்து செலவழிக்கிறதுக்கான என்னென்ன வழி இருக்கோ அதை மட்டும்தான் அவன் செஞ்சிட்டு இருந்தான் போல அவங்க அப்பாவுக்கு ஒரே கவலை வந்துருச்சு ஏன்னா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 ஒன்னும் எங்க வேலையும் கேட்காம இவன் பாட்டுக்கு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுத்தி சினிமாலாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட டீமாச்சா ஒரு நூறு ரூபாய் கடன் கொடுறா நான் அப்புறமா வாங்கி உனக்கு தந்துடறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறானா இவன் தான் மிகப்பெரிய பணக்காரனாச்சு அதனால ஃப்ரெண்ட்ஸுங்களும் கேட்ட உடனே கொடுத்துட்டானுங்க உடனே ஃபர்ஸ்ட் நாளே எடுத்துட்டு வந்து உள்ளார வரான் அப்பா கிட்ட நூறு ரூபாய கொடுத்துட்றான் கொடுத்த உடனே அவங்க அப்பா என்ன பண்றாரு எந்த இதுவும் கேட்காம வீட்டுல ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருந்ததுங்களா விளக்குல எரிச்சாருங்களா இருந்தே நின்னுட்டு பாத்துட்டே இருந்தானா அவங்க அப்பாவும் எரிச்சு முடிச்ச உடனே இவனை நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரான் சரி அப்படின்னு அவன போய் சாப்பிட போயிட்டான் ரெண்டாவது நாளும் இவன் என்ன பண்றான் அதே மாதிரியே போறான்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 இன்னைக்குதானே நீயே சம்பாதிச்ச பணம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேக்கிறாராம் ஆமாப்பா எப்படி பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பரத் கேக்கிறானா பரந்தம் சொல்றாரா ரெண்டு நாளா எரிச்ச அப்ப உனக்கு அது தெரியல அதனுடைய அருமை தெரியல ஏன்னா அது நீ உழைச்சிட்டு வந்த பணம் இல்ல அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு நான் எரிக்கும் உனக்கு ஏன் அவ்வளவு பதட்டம் வந்தது நம்மளா உழைச்ச பணம் அது நம்ம கண் முன்னாடி எரிஞ்சு கரையாகிறத பார்க்க முடியாம தானே அப்ப நீ உழைச்ச பண்ணோன்னா அது உனக்கு பத்திரமா வச்சுக்கணும்னு தோணுது இல்லையா அதனால எப்பயுமே நீ உழைச்சி உன்னுடைய சொந் சம்பாத்தியத்தில் வாழ்ந்தாதான் நீ பணத்தை சேர்த்து வைக்க முடியும் இந்த மாதிரி ஊதாரித்தனமா இருந்தா நாளைக்கு உனக்குன்னு ஒரு லைஃப் வரும்போது அது சரியாகாது இல்லையா அதனால தான் நான் உன்ன இந்த மாதிரி செய்ய சொன்னேன் இனிமே ஒழுங்காக நீ வேலைக்கு போய் நின்று சம்பாரிச்சு எடுத்துகிட்டு வந்தா தான் உனக்கும் அந்த பணத்தினுடைய அருமை தெரியும் உனக்கு நான் படிப்பை கற்றுக் கொடுத்தனே தவிர பணத்தை எந்த வழியில் சம்பாரித்து எப்படி சேமித்து வைக்கணுன்றதை உனக்கு சொல்லி கொடுக்காம விட்டுட்டேன் அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரான் அதுக்கு பரத் அப்பதான் அவனுக்கு புரியுதுதான் ஆமாம்ப்பா நானும்